நாற்பத்தி இரண்டு அறிவிக்கின்றது தெளிவாகிவிடுமானால் அவளை இழிவாக பழித்து பேச பின்பு இரண்டாம் தடவையாக விபச்சாரம் செய்துவிட்டால் அவளை சவுக்கால் அடிக்கட்டும் அவளை இழிவாக பேச பின்பு மூன்றாம் தடவையாக விபச்சாரம் செய்தால் தலைமுடியினால் ஆன ஒரு கயிற்றுக்காவது அவளை விட்டு விடட்டும் என்று நபி சொல்லாஹு அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு ஐந்து ஐந்து ஐந்து முஸ்லிம் ஒன்று ஏழு